நாச்சிலை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் தமிழ் பகுதிக்காக உங்கள் அலமையில் உணவனைக்கு செய்ய போகிறது கடலை மாவு பேடா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை தேவையான அளவு பால் அரை லிட்டர் நெய் தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு இலக்காய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு பெஞ்ச் செய்முறை முதல்ல ஸ்டவ் பார்த்து வச்சிட்டு ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் அந்த பா வானலேயே நெய் நொரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த கடலை மாவை வறுத்து எடுத்து வச்சுருவோம் கடலை மாவு நல்ல மண மாவு வாசன ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவு ஒரு பவுலில் கொட்டிட்டு சர்க்கரை ஒரு முக்கால் கப் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிப்போம் உப்பு ஒரு பெஞ்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் அந்த மாவோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைவோம் ரொம்ப கிட்டியாக பிசை கொஞ்சம் தளர்வாக பெசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டூத் பேடா ஷேப்க்கு உருட்டி வச்சிடலாம் அப்படி இல்லைனா இந்த பால் கொழுக்கட்டை ஷேப்புக்கு சின்ன சின்னதாக உருட்டி வச்சிடுவோம் வச்சுட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி கொதித்ததும் இந்த டூத் பேட்டா ஷேப் உருட்டி இருக்கலாம் அந்த மாவு எடுத்து ஒன் பை ஒன் போடுவோம் அதை போட்டவுடனே அடியில் போய் நின்றுடும் அப்படி இருந்தவுடனே மேலே விரும்பி வரும் அப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இன்னொன்று ஒரு பால் எடுத்து ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் காய வைப்போம் பால் நல்லா காயிட்டோம் பால் கொதித்ததும் சர்க்கரை ஒரு நாலு டேபிள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சர்க்கரை கரைஞ்சதும் இந்த ஏலக்காய் தூள் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு டூத் பேடாக எடுத்து அந்த பாலில் போட்டு சா ஸ்டவ் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விடுவோம் முந்திரி திராட்சை எல்லாம் அன்றைக்கோடு அதை தூக்கி அதில் கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக பானு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கடலை மாவு வேடா பாயசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்